வணக்கம் நட்டினையின் ஞ்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள தொகுத்து வழங்குவது அறிமுகம் மத்திய அரசு நல்லது செய்தால் அதை ஆதரிப்போம் மக்களுக்கு எதிராக எது இருந்தாலும் அதை எதிர்ப்போம் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக தலைவர் மு க சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மதிமுக பொதுச் செயலாளர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய உத்தரவை எதிர்த்து வேதாந்த நிறுவனம் தொடர்ந்த வழக்குகள் மூன்று மாதங்களுக்குப் பின் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் தேக்கம்பட்டியில் இன்று தொடங்குகிறது தெலங்கானாவில் நேற்று லோக் அதாலத் மூலம் இருபத்தி வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன ரூபாய் பதினைந்து லட்சத்திற்காக கடத்தப்பட்ட மணிப்பூர் முதல் சகோதரர் கொல்கத்தாவில் மீட்கப்பட்டார் தனக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு கைப்பட்டை பேடின் வடிவத்தை மாற்ற உதவிய தாஜ் கோரமண்டல் விடுதியின் ஊழியர் ஒருவரை மீண்டும் சந்திக்க ஆவலாக இருப்பதாகவும் மக்கள் உதவுமாறும் சச்சின் டெண்டுல்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக மேற்குவங்கம் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்க்கும் போராட்டம் பற்றி சிறப்பு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஜம்மு கா காஷஷ்மீர் முன்னாள் முதல்வர் பருக் அப்துல்லாவின் தடுப்பு காவல் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் போன்ற நாடுகளிலிருந்து வந்து இந்தியாவில் குடியேறியிருக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்துக்கு எதிராக அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் போராட்டங்களும் வன்முறை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன சூடான் முன்னாள் அதிபர் ஒமர் அல் பஷீருக்கு ஊழல் வழக்கில் இரண்டு ஆண்டுகள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சர்வதேச விதிகளை மீறி ஈரான் மீது அமெரிக்கா தடை விதிக்கிறது என்று மலேசிய பிரதமர் விமர்சனம் செய்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையே பாரபட்சமானது அந்த சட்டம் இயற்றப்பட்டது கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது என்று அமெரிக்காவும் ஐநா மனித உரிமை குழுவும் கவலை தெரிவித்துள்ளன ஏ ஆர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் நூற்று படமாக உருவாகும் தர்பார் திரைப்படம் அது தொடர்பான ட்ரெய்லர் பதினாறாம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது பாராடாக்ஸ் புரொடக்ஷன்ஸிற்காக வைரமுத்து தயாரிக்கும் பஞ்சராட்சரம் படத்தை பாலாஜி வைரமுத்து இயக்குகிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்